வணக்கம் நான் வேலூரில் இருந்து சரவணன் பேசுகிறேன் இந்த ஆராய்ச்சி மணி என்று ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு அரசு பள்ளியில் சம்பகரியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் வேலூர் மாவட்டம் மாசனாம்பட்டி என்னும் கிராமத்தில் பெற்றோருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவு அல்லது தொடர்பு எப்படி உள்ளது இந்த செல்போன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஜியோவின்படி ஆசிரியர்கள் செல்ஃபோனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது அதே அரசாங்கம் புத்தகத்தை வெளியிட்டு அதில் உள்ள கியூஆர் கோடை மாணவர்களுக்கு ஸ்கேன் செஞ்சு அதில் உள்ள வீடியோ காட்டுங்கன்னு சொல்லு இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனில் வந்து குழந்தைகளுக்கு செல்ஃபோனில் காட்டுறாங்க காட்டுறது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் சில வீடியோக்கள் இந்த மாதிரி ஸ்கூல் சம்மந்தமாக வீடியோ சர்ச் பண்ணுறோம் அல்லது பேச்சு போட்டி இலக்கியம் பண்ணுற இது சம்மந்தமாக வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது கூடவே சில தேவையில்லாத வக்கரமான விஷயங்கள்லாம் அதில் வருது அதையும் பார்த்து இந்த மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தை நல்லா அழகாக போகணும் எல்லாம் நகையை அது இதுன்னு மாட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு நிறைய மேக்கப் திங்ஸ் அது வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புகிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது என்னென்னா பல பச பல மாணவிகள் அதை மேக்கப் பண்ணிட்டு வந்து வர்றதுனால அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களாலேயே பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த மாணவிகள் தவிர ஆண் பிள்ளைகளை பெறுபவர்களும் கூட அந்த ம ஆண் மகனை கண்டிப்பதில்லை அவன் எவ்வளோ சேட்டை செய்கிறான் அங்கே ஸ்கூலில் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போதே கல் தூக்கி போடுவான் இன்னொரு பையன் மேலே இன்னொரு பையனை எட்டி வதைப்பான் அடிப்பான் அதே பையன் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போ வரும்போது பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு வருவான் பில்டிங் மேலே ஏறி சாகசெல்லாம் பண்ணுவான் இப்படி செய்கின்ற தான் பிற்காலத்தில் ரயில் மேலேயும் பேருந்துகள் மேலேயும் மனிதர்கள் மேலையும் கல்லெறிவது படிக்கட்டியில் தொங்கிக் கொண்டு செல்வது இப்படி போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது ஆனால் இதனை கூட ஆசிரியர்கள் கண்டித்தால் உடனே வந்து போர்க்கூடி துவக்கிறாங்க சண்டைக்குதான் வராங்க ஸோ குழந்தைகள் பெற்றோர்கள் உறவு என்பது அவர் எங்க என்ன செய்யறாங்கன்னா தன் பிள்ளையை ரொம்ப பாசமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இவர்கள் செய்கின்ற அந்த குருமகளால் அந்த தவறுகளால் பிற்காலத்தில் விளைய போகும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத அவங்க உணர்றதில்ல அதை உணராதது இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை கண்டிக்க முயலுகின்ற ஆசிரியர்களின் மீதும் ஆசிரியர்கள் மீதும் ஒரு தவறான ஒரு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க நான் கேட்பேன் அதாவது மா நிறைய மாணவிகள் வந்து நிறைய மேக்கப் போட்டுட்டு வருவாங்க விதவிதமாக அணிகலன்கள் அணிந்து கொண்டு வருவார்கள் இப்படி நீ வரக்கூடாதமாக இதெல்லாம் வந்து தவறு இப்படிலாம் வந்தால் சரியில்லை யாராவது நான் மாதிரி சொல்லி இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் இதற்கு பல பெற்றோர்கள்லாம் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க எவங்க பொண்ணு போட்டு வந்தால் என்ன தப்பு எதனால் ஒன்று ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதே அப்படிப்பட்ட பெண்கள் மற்ற மாணவர்களை நாங்கள் காதலிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி லட்டர் எழுதுறது அப்படி எழுதுறது இப்போ பெண்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னையும் பார் என் அழகையும் பார் அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்து இது மாதிரி தேவையில்லாத அணிகலங்களை அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து வகையிலும் ஆசிரியர்களை விட பெற்றோர்கள்தான் காரணம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வாகனங்களை இயக்கக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு உள்ளது ஆனால் அதே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள கீழே உள்ளவர்களிடம் வாகனங்களை கொடுத்து அதனை இயக்க சொல்கிறார்கள் பெற்றோர்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பையன் வந்து அடம் பிடிக்கிறான் அப்படின்றதும் சொல்றாங்க இன்னொன்று வந்து பையனை செல்லமா வளர்த்துட்டோம் அதனால நாங்கள் அவனை இதெல்லாம் கொடுத்து இது அப்படின்றாங்க ஆனா இதனால ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன விளைவு இதனால ஏற்படுகின்ற விளைவுகள்லாம் என்னன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனவே சொல்லிக்கிறது என்னன்னா எந்த ஒரு பெற்றோரும் என்னுடைய குழந்தைகள் எந்த ஒரு பொருளை கேட்டாலும் அதை கேட்ட உடனே வாங்கி கொடுப்பதை நிறுத்துங்கள் மற்றொன்று இந்த குழந்தைகளுக்கு செல்ஃபோன் பைக்கு இதெல்லாம் கொடுக்கறத தயவு செஞ்சு நிறுத்தணும் குழந்தைகளை கண்டிங்க தேவைப்பட்ட நாலு அடி அடிச்சுக்கூட வளங்க அதனால் அந்த குழந்தை ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறது கிடையாது இன்னொரு விஷயம் தேவையான பொருளை கூட கேட்டவுடனே வாங்கி தராதிங்க அந்த பொருளுடைய கஷ்டம் அந்த குழந்தைக்கு என்னென்னு தெரியணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த கூலி எப்படிலாம் அவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கூலியை பெறுகிறீர்கள் அப்படின்றது அந்த விஷயம்லாம் அந்த குழந்தைக்கு தெரியணும் ஆனால் தெரியுறதில்ல இன்றைக்கி ஒரு பையனுடைய ஒரு அண்ணன் தம்பி எங்கள் அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா அப்பா கிடையாது அம்மா மட்டுந்தான் கூலி வேலை செஞ்சு அந்த பையனை காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த பையன் பண்ணுற அதில் பெரிய பையன் பண்ணுற சேட்டை பயங்கரமாக பண்ணுவோம் அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற காசில் அந்த குழந்தைக்கு பேடு புத்தகம் நோட்டுலாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த பேடை கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் அதில் ஓட்ட போட்டு பென்சிலை விட்டு சுற்றுறதுக்கும் வந்து பயன்படுத்துகிறான் அப்போ அந்த பையனுக்கு அதனுடைய அருமை தெரியல நம்ம அம்மா இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களான்ற விஷயம் தெரியல காரணம்னு கேட்ட உடனே இந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டாங்க உங்கள் அம்மா உங்கள் பசங்கள் நல்லா இருக்கணும்னு நோக்கி நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் ஆசிரியர்கள் வந்து உங்கள் பசங்களை வந்து கண்டிக்கிறாங்க தேவைப்பட்டால் சில நேரங்களில் தண்டிப்பாங்க உடனே உங்கள் ஆசிரியர்கள் மேலே ஒரு கொலை குற்றம் செஞ்ச மாதிரி அந்த ஆசிரியர்கள் மேலே ஒரு வன்முறையை பயன்படுத்தாதீங்க வன்முறையை வந்து உபயோகிக்க யூஸ் பண்ணாதீங்க நிறைய திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவர்களுக்கு மாணவருக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்லி அந்த ஆசிரியரை வந்து அடித்து மண்டையை காயப்படுத்தி மண்டையை புண்ணாக்கிட்டாங்க ரத்தம் வந்துடுச்சு இன்னொரு ஆசிரியர் மாணவனை படிதான்னு சொன்னாராம் அதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்து ஆசிரியர்களை அடிக்கிறாங்க முதல்ல ஆசிரியர்களை மதிக்காத எந்த ஒரு சமூகமும் பண்பட்டுதாகவும் சரித்திரமே கிடையாது அதனால் தயவுசெய்து இதெல்லாம் யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுங்க இதை கேட்கின்ற கண்டிப்பாக இந்த நட்டண்ணிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் என்னுடைய அந்த குரல் பதிவை ஒளிபரப்புங்க ஒளிபரப்புங்க தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க ஒரு மாணவனுடைய தாயார் என்னிடம் புகார் கொடுக்க வந்தார்கள் மற்றொரு மாணவனை பற்றி இரண்டு பேரும் பஸ்ஸில் செல்லும் பொழுது ஒரு மாணவன் அவருடைய பிள்ளையை கழுத்தை பிடித்து நிறுத்ததாகவும் தகாத வார்த்தையில் திட்டின திட்டியதாகவும் புகார் கொடுக்க வந்தார் அப்போ அந்த தாயார் சொன்னது இன்னொரு ஆட்டி நீ என் பையன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் உன்னை அந்த இடத்துலையே அரைஞ்சி பள்ளங்கள்லாம் கட்டிவிடும் உன்னை இருக்கிற இருக்கிற இது தெரியாத பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் நான் ஸ்கூலில் வந்து இப்படிலாம் பயணம் மிரட்டாதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு பசங்களுக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க போக போக சரியாகிவிடும் என்று சொன்னேன் அதன் பிறகு அந்த மற்றொரு மா மாணவனுடைய தாய் வந்தார் அந்த மாணவரிடத்தை நான் பேசுகின்றோங்க என்ன பண்ண ஷோல்டரில் கை போட்டேன் சோல்டரில் கை போடும்போது என்னுடைய கை விரல் தெரியாத அந்த கண்ணில் பட்டுருச்சு உடனே மறுநாள் வந்து அந்த மாணவனுடைய பையன் அதாவது இன்னொரு மாணவன் யார் மேலே கம்ளண்ட் கொடுக்க வந்தானோ அந்த வந்தாங்களோ அந்த மாணவன் அந்த மாணவனுடைய தாய் மறுநாள் வந்து தகாத வார்த்தையில் திட்டி பிளேடு அப்படி இப்படின்னு அந்த ஆள் இவெல்லாம் ஒரு ஆளாம் அப்படின்னு தகாத வாத்தியில் பேசி நான் பையனை நான் வேணும்னே அடிக்கல அந்த பையன் மேலே ஷோல்ட்ரு மேலே கை போடும் போது வந்து விரல் பட்டு விட்டது அப்படி பட்டதன் காரணமாக நான் பெரிய கொலை குற்றம் செய்தது போல் என்னை தகாத வார்த்தையில் திட்டி என்னென்ன பேசணும் எல்லாம் பேசி அப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தொங்கிட்டு போவான் மா மற்ற மாணவர்களை காலால் எட்டி வாய்ப்பான் போய்கிட்டே இருந்த போயிட்டு இருக்கும்போது காலை பறிச்சு வருவான் இப்போ நான் அந்த நாங்கள் நான் மட்டும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அதே என்ன பண்ணுவோன்னா பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து மற்ற மாணவர்களுடைய வாயில் அடிப்பான் காதல் அடிப்பான் கண்ணில் மூக்கள்லாம் அடிப்பான் இதை நாங்கள் கண்டும் விட்டுட்டு போயிடுவோம் காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு இது நாங்கள் கேட்டோம் அப்படின்னும் போது பெரிய சண்டைகள்லாம் வந்துடுவோம் அடிதடி போன்ற சண்டைகள்லாம் வந்துடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது எனவே தயவுசெய்து எந்த ஒரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய நன்மைக்காக தான் கண்டிப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளை நீங்களாவது கண்டியுங்கள் அல்லது கண்டிக்கின்ற ஆசிரியர்களுக்காவது உதவி செய்யுங்கள் ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் ப்ளீஸ் இன்னொரு விஷயம் பெற்றோர்கள மாணவர்கள் உறவும் மேம்பட வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர் உறவும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இந்த ஆராய்ச்சி முன்னிலை அந்த விஷயத்தை சொல்கிறேன் என்னுடைய ஆதங்கம் நான் நாள் நான் கட்ட அனுபவங்கள் என்னுடைய முதல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன்